திருச்சாளல் சாளல் என்பது மகளிர் விளையாடும் விளையாட்டுக்களில் ஒன்று ஒரு பெண் ஒரு கதையின் கருத்து பற்றி கேள்வி கேட்க மற்றொரு பெண் அக்கதையில் தோன்றிய முரண்பாட்டினை நீக்கி அதன் உட்பொருளை விளைக்கி விடை கூறுவது இவ்வாறு மகளிரிவர் கேள்வியும் பதிலுமாக பாடி விளையாடுவது திருச்சாளல் என்பதாகும் அணிவாசக பெருமான் தில்லையில் இருந்தபோது புத்தர்களோடு நிகழ்ந்த வாதப்போரில் ஈரநாட்டு மன்னன் வேண்டுகோளுக்கு இணங்கி அவன் ஊமை பெண்ணை பேச நினைத்தார் மணிவாசு அந்த பெண்ணை நோக்கி சிவபெருமானுடைய திருவரு செயல்களின் உட்பொருள் பற்றி வினவியருள அதற்கு ஏற்ப அவ்வூமை பெண் தகுந்த விடை கூறினார் இந்த வகையிலே அமைந்தது இந்த திருச்சாளல் என்பதாகும் பெண்ணீரு உன்பதுவும் பேசுவரும் இயல்பான பண் எம்பான் எல்லாருக்கும் தானீசன் என்ன பண்யம் மீரான் எல்லாருக்கும் தானீசன் மா கொள்ளுமது என் பஞ்சம்பீரான் எல்லாருக்கும் தானீசன் துன்னம்பை கோவணமா கொள்ளுமது என்டி மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கு வாஞ்சரடா மண்ணு கலை பொருள் மறை நான்கே வாஞ்சரடா தன் Oh, you got it. Google that was a miracle. eigentlich analysis the laser magic and release the immunization engineer at the very top of the mission of German men. Anyone have said on the video I was H미 Porria to Herm Straße. That's the idea that you were having an 습pr call, உலகனை கல்வொடிக்க சாழலோ அயனை அனந்தனே அந்த கனை சந்திரனே பயனங்கள் மாயா படு செய்தான் காணேடி அயனை அனந்தனே அந்த கனை சந்திரனை பயனங்கள் மாயா படு செய்தான் காணேடி நயனங்கள் நயனங்கள் மூந்து உடை நாயகனே தண்டிட்டால் நயனங்கள் மூந்து உடை நாயகனே தண்டிட்டால் சயமந்த்ரவனvertx தாල් குழலாய் தாடலோ சயமந்த்ரவனvertx தாල් குழலாய் தாடலோ தக்கணயம் எச்சனலின் தலையறுத்து தேவர்கள்னம் வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்க்கனை வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தன் எச்சனை மிக தலை மற்றருளினகம் சாடலோ அலறவனும் மாலவன் அறியாமே அழலுருவ நில முதல் கீழண்ட முத ான்ல மலை மகளில் ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருக்கி சலமுகத்தால் அவன் சடதி பாயும் முகத்தால் அவன் சடையில் காய்திலாம் பிளமுகத்தை புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாடலோ கோலாலி குறை கடல்வாயன் எழுந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுதான் என் நேடி ஆளாலம் குண்டிலனில் அன்றைய வீடுவர்கள் சாகலோ என் பாலோகந்தாரும் இல்லை சிற்றம்பலவன் பெண் பாலோகந்தான் பெரும் பித்தன் காணேடி பெண் பாலோகந்திலனில் வேதாதி தனையடைந்த நாயனி ஆனந்த வெள்ள தழுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்தை அழுத்துவித்த திருவடிகள் வானுந்து தேவர் பொற்பான் பொருள் நங்காய தவம் நலம்போடலும் வணிந்து கங்காளம் போல் மேலே காதலுக்கு காணேடி கங்காளம் ஆம்கால லையும் காடுவர் ஆனால் அவனும் காட்படுவாரேடி ஆனாலும் அயனும் தீருமாலும் பானாடற் போவும் பழியடியால் சாடலோ மலையறையன் பொப்பாவை வாணுதலால் பெண் திருவன் உலகதிய தீவேடான் எண்ணுமது கண்ணேடி புலகரிய தீவேளாதொழிதனனல் புலகனைக்கும் கலைநின்று பொருளெல்லாம் கலங்கிடுங்கான் சாழலோ புலகிரின்ட தீவேளாதொழிந்தனனே 누லகனைக்கும் கலைநின்று பொருளெல்லாம் கலங்கினான் சாழலோ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 கடக்கரியும் பரிமாவும் தேருமுகந்தேராதே இடவமுகந்தேறியவா எனக்கரிய இயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழலெறித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்தான் சாழலோன் நன்றாக நால்வர்க்கும் நான் மறையின் உட் பொருளை அன்றாலின் கீழிருந்தன் கரமுறை தான் காணேடி அன்றாலின் கீழிருந்த கரமுறை தான் புறமூன்றும் கூட்டோடு சாழலோ அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பலி நான் மாகறியம்பிசாவன் சாடலோன் சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாள் அலமுடைய நாரணத்தன் அருளையவார் என்டி நலமுடைய நாரணந்தன் நயனமிடத்தரநடிக்கு பலராக அம்பரமாம் புள்ளி பாலாலம் ஆரமுதன் எம்பெருமானுண்ட சதிர் எனக்கரிய இயம்பேடி எம்பெருமான் ஏதுடித்த கேதமுதே செய்திடினும் பெருமை தானறியா கண்மயங்கான் சாடலோன் அருந்தவரு காலெங்கு அறமுதலா நான்கனும் இருந்தவரு கருளுமது எனக்கறிய இயம்பேடி அருந்தவரு கரமுதல் நான்கண்கருளி செய்தில இருந்தவரு புலகியர்கள் பெரிய காண் சாடலோன்